வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி ஏழாவது செய்தி சேவை ஜூன் 3 இரண்டாயிரத்தி பதினெட்டு பைகாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் தமிழக செய்திகள் திங்கட்கிழமை முதல் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் திமுக பங்கேற்கும் என்று அக்கட்சியின் செயல் தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின் கூறியுள்ளார் திருவள்ளுர் திருப்பூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மன உளைச்சல் காரணமாக பெண் போலீஸ் உட்பட மூன்று காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் டி என்பிஎஸ்இ குரூப் ஒன் தேர்வுகளுக்கான வயது வரம்பு மேலும் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை உள்ளிட்ட நான்கு நகரங்களில் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் விதமாக பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றும் களப்பணியில் பொதுமக்கள் பங்கேற்கின்றனர் பாஜக தலைவர் தமிழிசையை தரக்குறைவாக திட்டி காணொலியை வாட்ஸ்அப்பில் பதிவிட்ட பெண் மீது பாஜகவினர் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார் ரஜினி ரசிகர் மன்றத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருந்த சத்ய நாராயணாவை மீண்டும் ரஜினி அழைத்து ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகியாக நியமிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி ஈஷா அறக்கட்டளையின் நதிகளை மீட்போம் இயக்கமும் ஐநா சபையின் சுற்றுச்சூழல் அமைப்பும் இணைந்து இவருடைய உலக சுற்றுச்சூழல் தினத்தை உலகம் முழுவதிலும் இருநூற்று இடங்களில் கொண்டாட உள்ளன தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் அங்கு பணியாற்றிய ஆயிரத்தி நிரந்தர ஊழியர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர் இந்திய செய்திகள் குமாரசாமியுடன் இணைந்து கர்நாடகாவில் பாஜகவை வீழ்த்தியது போல் மத்திய பிரதேச மாநில சட்டப்பேரவைத் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கரம் கொர்த்து பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் தயாராகி வருகிறது கேரளாவில் நிபா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பாலுசேரி தாலுகா மருத்துவமனையின் டாக்டர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஊழியர்களை விடுப்பில் செல்ல மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வரும் நன்கொடைகளை கண்காணிக்கும் இணையதள வசதியை மத்திய அரசு தொடங்கியுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்து இருபது தீவிரவாதிகள் இந்திய பகுதிக்குள் ஊடுருவியுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது புத்தகையாவில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட ஐந்து பேருக்கும் ஆயுள் தண்டனையை தேசிய புலனாய்வு அமைப்பு நீதிமன்றம் விதித்துள்ளது பாலிவுட் நடிகர் சல்மான் கான் தயாரித்து வரும் லவ் ராத்ரி எனும் புதிய படத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் எதிர்ப்பு குழம்பியுள்ளது இதற்காக சல்மானை தாக்குவோருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் பரிசு என ஆக்ரா பகுதி பி தலைவர் அறிவித்துள்ளார் கர்நாடக மாநில அமைச்சரவை பகிர்வு தொடர்பாக மதச்சார்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸ் இடையே தொடர்ந்து இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது அமைச்சர்கள் வருகிற ஆறாம் தேதி பதவியேற்பார்கள் என மாநில முதல்வர் குமாரசாமி தெரிவித்துள்ளார் ஐ என் மீடியா வழக்கில் வரும் ஆறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்துக்கு சிபிஐ அனுப்பியுள்ளது திருமலையில் உள்ள அன்னமையா பவனில் தேவஸ்தான தலைமை நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் தலைமையில் பக்தர்களிடம் தொலைபேசியில் குறைகேட்கும் நிகழ்ச்சி நடந்தது விளை உரிய விலை வழங்குதல் கடன் தள்ளுபடி செய்தல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய பிரதேசம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் பத்து நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஸ்பெல்லிங் சொல்லும் அமெரிக்காவின் பிரபல ஸ்பெல்லிங் பி போட்டியில் பதினான்கு வயது இந்திய வம்சாவளி சிறுவன் கார்த்திக் நெம்மணி வெற்றி பெற்றார் தென்கொரியாவின் தீவிர முயற்சியால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் நேரில் சந்தித்து அணு ஆயுத குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளனர் வணிக செய்திகள் மே மாத சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் தொன்னூத்தி நான்காயிரம் கோடியாக இருக்கிறது ஆனால் கடந்த ஏப்ரலில் ரூபாய் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு வசூலானது இந்தியா காப்பீட்டு நிறுவனத்தில் இருபத்தி ஆறு சதவீத பங்குகளை பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனமான வார்பர்க் பின்கர்ஸ் வாங்கியிருக்கிறது ஐசிஐசிஐ வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரி சாங்கா கொச்சார் கட்டாய விடுப்பில் செல்லவில்லை என்று வங்கி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி மோசடி சட்டத்தின் கீழ் ஸ்டெர்லிங் பயோடெக் நிறுவனத்தின் ரூபாய் கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது ஏர் இந்தியா பங்கு விலக்கல் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது எந்த நிறுவனமும் ஏலம் கேட்க முன்வரவில்லை விளையாட்டுச் செய்திகள் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் செர்பியாவின் ஜகோவிச் நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இருபத்தி ஒராவது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வரும் பதினான்காம் தேதி ரஷ்யாவில் கோலாகலமாக தொடங்குகிறது ஹெலிகா நிறுவனத்தின் பங்குகளை கையகப்படுத்த ஒப்புதல் கிடைத்துள்ளதாக வேர்ல்பூல் நிறுவனம் தெரிவித்துள்ளது தனியார் இன்டர்நெட் மையங்களில் இம்மாத இறுதியில் அரசு இ சேவை மையங்களை துவங்க தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது மத்திய அரசின் பிம் செயலியில் சமீபத்தில் கேஷ்பேக் அறிவிக்கப்பட்டுள்ளன பிம் செயலியில் போன் பில் எரிவாயு மின்சாரம் தண்ணீர் கட்டணங்கள் போன்றவற்றையும் செலுத்தினால் கேஷ்பேக் கிடைக்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியை மையமாக வைத்து மகாராஷ்டிராவில் சூதாட்டம் நடைபெற்றதாக எழுந்த புகாரில் சூதாட்ட கும்பலின் தலைவன் சோனு ஜலான் என்பவனை போலீசார் கைது செய்துள்ளனர் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் மூன்று நிறுவனங்களுக்கு நீரா பானம் உற்பத்தி உரிமையை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியுள்ளார் வருமானத்தை அதிகரிக்கவும் போலி செய்திகளை ஒழிக்கவும் பேஸ்புக் வாட்ஸ்அப் வைஃபர் மற்றும் ட்விட்டர் போன்ற குறுந்தகவல் செயலி மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோருக்கு வரி விதிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இசையமைப்பாளர் இளையராஜா தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கிய காலா திரைப்படம் ஜூன் ஏழாம் தேதி உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சபைகள் நிறைவடைகின்றன நற்றினை இணைய பக்கத்தில் உள்ள உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து நற்றினை குழுவில் இணைந்திருங்கள் நற்றினையின் அனைத்து பதிவுகளையும் வாட்ஸ்அப் வழியாக பெற்று பயனடையுங்கள் நன்றி வணக்கம்